வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்காவது செய்தி சேவை மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்து பங்குனி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை என்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்கள் வெளியாக உள்ள முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் சேந்தமங்களம் தேன்மொழி முத்துக்குமாரசாமி முரசொலி நில விவகாரம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மீதான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிர்பயா வழக்கில் நான்கு மிருகத்தையும் தூக்கில் போட்டாச்சு சட்டத்தின் ஓட்டையில் தப்பிவிட்ட அந்த இன்னொருத்தர் பஸ்ஸில் அடிபட்டு சாகணும் இல்லேனா கொரோனா வைரஸ் தாக்கி சாகணும் என்று நடிகை கஸ்தூரி சாபம் விட்டுள்ளார் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக மெட்ரோ ரயில்களில் கூட்டம் குறைந்தது கொரோனா பீதியால் தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் அலுவலகத்திற்கு வர வேண்டாம் என்று தமிழக பாஜக பொதுச் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஜோதிராதித்ய சிந்தியா வெளியேறி பாஜகவில் இணைந்துள்ளார் இந்தோ பசிபிக் நாடுகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் பங்கேற்று இதர நாடுகளின் வெளியுறவுத்துறை செயலாளர்களுடன் கலந்துரையாடினார் டெல்லியில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் தவிர அனைத்து வணிக வளாகங்களையும் மூட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மூடுவதாக அறிவித்துள்ளார் மும்பையில் அனைத்து அலுவலகங்களையும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை மூட முதல்வர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார் நாட்டில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது உண்மையை மறைத்ததால் உலகம் மிகப்பெரிய விலையை கொடுக்கிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனா மீது குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது ஈரானில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வந்த பெண் மருத்துவர் ரூகானி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கொரோனா வைரஸ் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் வீட்டிலேயே தனிமைப்பட்டுள்ளதால் இன்டர்நெட் பயன்பாடு அதிகரித்து நெட்ஃப்ளிக்ஸ் மீடியாவின் ஒளிபரப்பு வேகம் குறைந்தது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ருடோவின் மனைவி சோஃபி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நிலையில் அவர் மக்கள் மத்தியில் அளித்த தகவல்கள் பலவும் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன அவரது கடமை உணர்ச்சியை கனடா நாட்டு மக்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள் சென்னையில் நேற்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் ஐநூற்று எண்பத்தி நான்கு உயர்ந்து முப்பத்தி ஓர் ஆயிரத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வெள்ளியின் விலை கிராம் 40 ரூபாய் இருபது பைசாவாக இருந்தது வரும் ஞாயிறன்று அரசு பேருந்துகளுடன் தனியார் பேருந்துகளும் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அரசு பேருந்துகள் இயங்காது என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் பயணிகள் ரயில்கள் ரத்து இந்திய ரயில்வே அறிவிப்பு புதுச்சேரியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு கடையில் இலவச சிக்கன் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பை கண்டு கூட்டம் கூடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதையடுத்து அதிகாரிகள் அந்த கடையை கூட்டி சீல் வைத்தனர் அண்மையில் சீகர் தேசிய குறும்பட விழாவில் பாண்டியராஜன் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கினார் ஆண்பாவம் என்ற படத்தை எடுத்தேன் வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் பின்னர் திருமணமானது உழைத்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள் என்று கூறினார் பிரபல தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் அண்மையில் அளித்த பேட்டியில் விஜய் மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ரெய்டினால் பயந்து போய் இருக்கிறார் என்று வெளிப்படையாக கூறினார் சத்தியமே இல்லாமல் பாதிப்படத்தை முடித்த நயன்தராவின் புதிய படம் இதில் படக்குழு கேக்கு வெட்டி கொண்டாடுவது போல் உள்ளது இந்த புகைப்படம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இத்துடன் நஜினையின் இன்றைய செய்தி நிறைவடைந்தது நன்றி வணக்கம்